அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து சிமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு இயற்கையை பாதுகாப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் தனது உயிரினும் இனிய கென்யா நாட்டில் காடுகள் அழிக்கப்பட்டதால் ஏற்பட்ட பேரழிவு கண்டு மனம் விரும்பி வங்காரி மத்தாய் பசுமை வளாக இயக்கத்தை தோற்றுவித்தார் அதை தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் இந்த இயக்கத்தால் பல ஆப்பிரிக்க பெண்கள் தமது பகுதிகளில் மரங்களை நட்டு வளர்த்தனர் ஆப்பிரிக்காவில் நிலவிய மண்ணறிப்பால் நிலம் பாலைவனமாக இதன் மூலமாக அவர்கள் தடுத்து நிறுத்தினர் வங்காரி மத்தாய் இந்த இயக்கத்தின் வழியாக மக்களாட்சியின் பயன்களை அறிய செய்தார் இது அத்தலைமுறையினர் அனைவருக்கும் முதல் முறையாக தேர்தலில் பங்கேற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இத்தேர்தலில் வங்காரி மத்தாய் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பிறகு சுற்றுச்சூழல் அமைச்சரானார் கென்னிய நாட்டின் பெண்களுக்கு வழிகாட்டியாகவும் மூன்று கோடி மரங்களை நட்டு வளர்த்ததால் அவர் தன்னலமற்ற சிறப்பான பணியை பாராட்டியும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வங்காரி மத்தாய்க்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆம் இயற்கையில் எதுவுமே வீணில்லை மண்ணில் முளைக்கும் புல் கூட மண்ணறிப்பை தடுக்கின்ற ஒன்றாய் காணப்படுகின்றது மரம் என்பது இயற்கையின் சீதனம் இயற்கையை நாம் புரிந்து அனுசரித்து நடக்க வேண்டுமே தவிர நாம் அதை வென்றுவிட்டோம் என்று மார்தட்டி கொள்ள முடியாது இயற்கையோடு ஏயும்போது மனித வாழ்க்கையும் மேம்படுகிறது நன்றி